வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி இருநூற்றி பதினேழாவது சேவை செப்டம்பர் இருபத்தி ஒன்று புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் இஸ்லாமியர்களின் பண்டிகையான மொஹரம் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ காவல் காவல்துறையினர்தான் காரணம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார் சென்னையில் 5 நாட்களுக்கு முன்னரே வெள்ள முன்னெச்சரிக்கை வழங்கும் வகையிலான புதிய தொழில்நுட்ப அமைப்பு வருவாய்த்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை மற்றும் பாம்பன் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் முகத்தை ஸ்கேன் செய்து தகவல்களை பெறும் முறை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி பற்றாக்குறை காரணமாக ஆறுநூறு மெகாபாட் மின் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது உலக புகழ்பெற்றதும் மிக பழமையானதுமான இலங்கை யாழ்ப்பாணம் பொது நூலகத்திற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு லட்சம் புத்தகங்கள் வழங்கப்பட்டன அடுத்த ஆண்டு திட்டமிடப்பட்டுள்ள செவிலியர் படிப்புக்கான நீட் தேர்வு திட்டத்தை கைவிட வேண்டும் என திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தமிழகம் முழுவதும் முப்பத்தி கோயில்களின் சொத்து விவரங்கள் கணினியில் பதிவேற்றம் செய்து முடிக்கப்பட்டுள்ளன மீதமுள்ள கோயில்களின் சொத்து விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டவுடன் அனைத்து விவரங்களையும் அறநிலையத்துறை இணையதளத்தில் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறையில் இருபத்தி மூன்றாம் தேதி பேராசிரியர் ஜெயராமன் நடத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர் தலைநகர் டெல்லியில் சர்வதேச அளவிலான மாநாடுகள் கண்காட்சிகள் உள்ளிட்டவற்றை நடத்தும் வகையிலான அரங்கம் கட்டும் விழா நடைபெற்றது இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு கட்டிடத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார் அரசு உதவியுடன் கட்டப்பட்ட வீடுகளில் பிரதமர் மோடியின் படத்தை அகற்ற வேண்டும் என மத்திய பிரதேச அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாறுபட்ட தொழில்நுட்பங்களின் உதவியுடன் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் இருபத்தி ஒரு அணு உலைகளை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக இந்திய அணுசக்தித்துறை செயலர் சேகர் பாசு தெரிவித்துள்ளார் ஏர்செல் மேக்ஸிஸ் வழக்கை விசாரித்து முடிக்க சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறைக்கு மேலும் மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது மலேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மணலுக்கான தொகையை கட்ட அவகாசம் கேட்ட தமிழக அரசிடம் பணம் இல்லை என்பதை நம்ப முடியுமா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது மத்திய அரசு சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதங்களை உயர்த்தியுள்ளது மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடையில் விடப்படும் புல்லட் ரயில் திட்டத்திற்கு எதிராகவும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் குஜராத் விவசாயிகள் ஜப்பான் கடிதம் அனுப்பியுள்ளனர் எகிப்து நாட்டின் மிகப்பெரிய இஸ்லாமிய அமைப்பான முஸ்லீம் சகோதரத்துவம் அமைப்பின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவில் நீதிபதி அலுவலகம் ஒன்றில் துப்பாக்கிச்சூடு நடத்திய மர்ம நபரால் ஒருவர் பலியானார் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முன் எப்போதும் வகையில் கொலம்பியாவில் கொக்கைன் உற்பத்தி அதிகரித்ததாக ஐக்கிய நாடுகள் சபை புதிதாக வெளியிட்டுள்ள தகவல்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் சிறையில் இருந்து வீடு திரும்பினார் அவருக்கு அவருடைய ஆதரவாளர்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்தனர் காங்கோ நாட்டில் ஆறு ஒன்றில் படகு கவிழ்ந்ததில் இருபத்தி ஏழு பேர் பலியானார்கள் நிதி மோசடி வழக்கு தொடர்பாக மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கை அந்நாட்டு ஊழல் தடுப்புத்துறை மீண்டும் கைது செய்துள்ளது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கொழும்பு அனுராதபுரம் சிறையில் எட்டு தமிழர்கள் உள்ளனர் தங்கள் மீதான வழக்குகளை உடனடியாக நடத்தக்கோரி அவர்கள் கடந்த ஆறு நாட்களாக உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர் வணிகச் செய்திகள் இந்திய மைக்ரோ பைனான்ஸ் துறை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் நிதியாண்டில் நாற்பத்தி ஏழு சதவீத கடந்த மார்ச் நிலவரப்படி ஒன்பது கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்தும் நோக்கில் அவற்றுக்கான சுங்கவரி உயர்வை மத்திய அரசு விரைவில் அறிவிக்கவுள்ளது டிவி எஸ் மோட்டார் நிறுவனம் மெக்சிகோவில் அதன் தயாரிப்புகளை சந்தைப்படுத்த டொரினோ மோட்டார்ஸ் நிறுவனத்துடன் கூட்டு வைத்துள்ளது ரூபாய் மதிப்பு சரிவு அமெரிக்க சீனா வர்த்தகப் போர் போன்ற காரணங்களால் பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கு மூன்று நாட்களில் மூன்று புள்ளி ஆறு இரண்டு லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் துபாயில் நேற்று நடைபெற்ற ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி ஒன்றில் இந்திய அணி பாகிஸ்தானி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்றது சுல்தானாப் ஜோஹர் கோப்பை ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி போட்டி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது மலேசியாவில் அக்டோபர் ஆறாம் தேதி தொடங்கி பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த தொடரில் இந்தியா மலேசியா நியூசிலாந்து ஜப்பான் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் கலந்து கொள்கின்றன வரும் இரண்டாயிரத்தி முப்பது ஒலிம்பிக் போட்டிகளை இணைந்து நடத்த விண்ணப்பிக்க தென்கொரியா மற்றும் வடகொரிய நாடுகள் முடிவு செய்துள்ளன இலங்கைக்கு எதிரான ஒருநாள் போட்டித் தொடரில் இங்கிலாந்து அணியில் பென் ஸ்டோக்ஸ் மற்றும் அலெக்ஸ் ஹேல்ஸ் ஆகியோருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு எதிரான மகளிர் டி டுவெண்டி முதல் கிரிக்கெட் போட்டியில் பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது திரைச்செய்திகள் தெலுங்கில் பவன் கல்யாண் திரிவிக்ரம் கூட்டணியில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியான அத்தார் இண்டிகி தாரேதி படத்தின் தமிழ் ரீமேக்கில் சிம்பு ஹீரோவாக நடிக்க சுந்தர் சி இயக்கி இப்படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க நலனுக்காக இசையமைப்பாளர் இளையராஜா நடத்தும் பிரமாண்ட இசை விழா இசை ராஜா எழுபத்தி ஐந்து என்ற தலைப்பில் சென்னையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் வெளியாகி கவனத்தை பெற்ற படங்களில் ஒன்று உரியடி இப்போது அப்படத்தின் அடுத்த பாகம் தயாராக உள்ளது உரியடி படத்தை இயக்கிய விஜயகுமார் இப்படத்தை தயாரித்து கதாநாயகனாக நடிக்கிறார் இப்படத்தை சூர்யாவின் டூ டி நிறுவனம் தயாரிக்கிறது இத்துடன் நட்டினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் நித்தம் ஒரு முத்து பாட்டோடுதான் நான் பேசுவேன் பொது அறிவு குவியல் சமையல் சமையல் போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை சேவை மடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நற்றினை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்